ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நமையிரி மனச நியமத்தை கிரமந்திரியை கர்மோகம் அசத்திஷியன் கமத்த விடுறதுனால கர்மமற்ற நிலையை அடைய முடியாது என்றும் வெறுமனே துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் மோக் அடைந்துவிட முடியாது என்றும் அஜானத்தில் இருக்கும் வரை பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய எவரும் கர்மத்தை விடவே முடியாது என்றும் அப்படி மீறி கர்மத்தை செய்யாமல் இருந்தால் மனம் கெட்டுப்போய்விடும் என்றும் உபதேசம் ஆனால் எவனொருவன் இந்திரியங்களை சாஸ்திரப்படி ஒழுங்காக வைத்து எஸ்து இந்திரியாணி மனசா நியமிய மனசான்னா விவேக புத்தியினால் பெரியோர்கள் சொல்லக்கூடிய சாஸ்திர வழியில் இந்த மெய்வாய்க் கண்மூக்கு செவி அதாவது ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சு கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் பண்ணுறானோ சாஸ்திரத்தின்படி மனசை வச்சு தர்ம வழியில் செயல்களை ஒழுங்கா செய்கிறானோ அதை எப்படி செய்கிறதுன்னு இனிமேல் சொல்லித்தரப்போகிறார் பகவான் ஆக எஸ்து இந்திரியாணி மனசா நியம்ய எவன் ஞானேந்திரியங்களையெல்லாம் மனசால விவேகபுத்தியினால் கட்டுப்படுத்தி கர்மேந்திரியை கர்மயோகம் கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகத்தை செய்கிறானோ ஆரபத்தை கர்மேந்திரியை கர்மயோகம் ஆரபத்தை கர்மேந்திரியங்களைக் கொண்டு கர்மயோகத்தை தொடங்குகிறானோ வேலை போது பற்றில்லாமல் படபடப்பு இல்லாமல் பண்ணுறானோ எஸ்திந்திரியாணி மனசா நியம்யாரபத்தை அர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் ஆரபத்தை அசக்தஹாசன்னு அர்த்தம் அசக்தான்னா பற்றுல்லாதவனாக செயலிலும் செயலின் விளைவிலும் ரொம்ப படபடப்பில்லாம பண்றானோ சஹா விசிஷியத்தே அவன் சிறந்தவன் இதுக்கு முதல்ல சொன்னார் இல்லையா கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சு மனசுக்குள்ள உலக விஷயத்தையெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறவனை காட்டலும் இவன் சிறந்தவன்கிறார் ஆக சும்மா இருக்கக்கூடாது செயல் புரிஞ்சு மனசை பக்குவப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இந்த ஸ்லோகம் கர்மத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றும் அந்த கர்மத்தை படபடப்பு இல்லாமல் செய்யணும் என்றும் அப்படி செஞ்சால் அவன் கர்மம் செய்யாமல் இருக்கிறவனை காட்டிலும் ரொம்ப சிறந்தவன் என்றும் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இனி வரப்போகிற ஸ்லோகத்திலெல்லாம் பகவான் எத்தகைய மனோபாவனையோட செயல் புரியணும் சொல்ல போறார் அத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் கர்மயோகம் அசக்தி எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய